வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணவே வசிஷ்டாச்சாரியருடைய வம்சத்திலே பிறந்தவரான நமஸ்காரம் வியாசர் கொடுத்த மகாபாரதத்தில் யக்ஷப் பிரஷ்னத்தில் உள்ளோம் அதில் நாம் பார்த்து கேள்வி மாத்தர்யம் என்பது எது காம குரோத லோப மோக மத மாத்தர்யங்கள் ஆறு அந்த ஆறில் கடைசியாக சொல்லப்படுவது மாத்தரியம் அந்த மாத்தர்யமாவது எது தாபக ஹிருத்தாபம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொதிப்பு மனக்கொதிப்பு மனக்கொதிப்பு தான் மாச்சரியம் மனக்கொதிப்பு அனைத்து கேடுகளையும் நமக்கு கொடுத்து விடும் உடல் கொதிக்கிறது ஜரம் வந்திருக்கு சொல்றோம் உடல் கொதிக்கிறது வெளியில ஒரே வெயில் அடிக்கிறது சாமி வெப்பம் சூடு சூடு ஏற்பட்டால் கட்டி வரலாம் வேனல் கட்டி வரலாம் வேர்க்குறு வரலாம் உள்ளுக்குள்ளே வயிற்று உபாதைகள் ஏற்படலாம் மலப்பெருக்கு ஏற்படலாம் இது தனியும் மாறும் எல்லாம் உடல்ல ஏற்படுற கொதிப்பு இப்ப அதைப் பத்தி இவர் கவலைப்படவே இல்லை உடல் கொதிப்பு தானே நாலு நாள் ஆனா சரியா போடும் ஆனா நம்ம பேசுறது இப்ப மனக் கொதிப்பை பத்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விவேதேசம் திருவள்ளூர்ங்கிற விஷம் அந்த விவதேசத்தினுடைய புஷ்கரணி பெருமான் வைத்திய வீரராதவ பெருமான் அவன் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியம் எந்தீராத வியாதியை கூட குணப்படுத்தி விடக்கூடியவன் அந்த கோவில் புஷ்கரணிக்கு நம் மனத்தில் இருக்கக்கூடிய தாபத்தை எல்லாம் தொலைத்து விடும் ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை பாருங்க புஷ்கரணி குளத்துக்கு பேரு ஹிருத்தாபநாசினி பெருமாளுக்கு பேரு வைத்திய வீரராகவன் அப்ப பெருமாள் வைத்தியரார்ந்து எதை போக்குறார் உடம்பு வியாதியை போக்குறது முக்கியமில்ல மன உளைச்சல் மனத்தில் ஏற்பட்டும் குழப்பத்தை போக்குகிறார் அதுவும் இந்த நாளைக்கு இந்த கேள்வி ரொம்ப யாருக்காக இருந்தாலும் மன உழைத்தல் ஒரு பக்கத்தில் மன கொதிப்பு மன இழந்து போய் டிப்ரெஷன்லாம் எதனால ஏற்படுறது இது உடலால ஏற்படுறதா மனத்தால ஏற்படுறதா மாத்திரை கொடுக்கறமே இப்ப மென்டல் டிப்ரெஷனுக்கு வைத்தரிட்ட போனா மாத்திரை கொடுக்கறாள் நாம நினைப்போம் உடம்புக்கு எதான ஆபத்துனா மாத்திரை கொடுக்கலாம் போய் மாத்திர கொடுக்க முடியுமா என்ன இந்த கேள்விக்கு போய் மாத்திரை கொடுக்க முடியுமா இந்த ஜட பொருளுக்கு அறிவு கிடையாது ஆத்மாவுக்கு மட்டும்தான் அறிவு உண்டு மன மாத்திரை கொடுக்கறா மன அழுத்த நோய்க்கும் மாத்திரை கொடுக்கறா அப்ப டிப்ரெஷனுக்கும் மாத்திரை கொடுக்கறாங்க அதுவும் உடலோட தொடர்புடையதான்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா யாருமே இப்போ ஆத்மா மோட்சத்துக்கு போலான்னு இருக்கேன் வைத்தரே மாத்திரை கொடுக்கிறீரா அப்படின்னா ஒருத்தரும் உடல் வேற ஆத்மா வேலன்னு மாத்திரை வேணும்னா வைத்திய வீரராகவ சுவாமி மாத்திரை கொடுப்பார் ஏழு நாள் மூணு நாள் ரெண்டு வேலை சாப்பிடு காலை மதியம் மாலை இரவு இதெல்லாம் ரெடியே கொடுக்க மாட்டார் சரணாகத்தின்னு ஒரே மாத்திரை என் திருவடிகள் ஓங்கி விழுந்துடும் சொல் அந்த ஒரு மாத்திரையை வச்சிருந்தே நான் உன்னை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் அவர்தான் வைத்திய வீரராகவ சுவாமி அப்ப மன கொதிப்பு என்பது யாது அது நம்ம இடத்துல எதுனால ஏற்படுறது அதை தவிர்ப்பதற்கு வழியாது என்று பார்க்க வேண்டும் மனம் கொதிக்கிறதுனா நம்ம ஏற்கனவே தாபத்ரயத்தாலே தப்தர்களாக இருக்கிறோம் ஆத்யாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் என்று மூன்று கொதிப்புகள் நம்ம இடத்தில் உள்ளன இந்த மூணு கொதிப்பு விட்டு போகவே போகாது ஒருத்தர் ஒரு ஆச்சாரிய நடத்துல போய் நான் உங்ககிட்ட பாடம் பிடிக்கணும்னு சொல்லி தெரியிறான்னு விஷயம் கேட்டான் பரீட்சா வச்சுதானே சேர்த்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்க மாட்டல ஆச்சாரன் என்னமோ இவருக்கு தெரியறது எல்லாம் கேட்டு என்னது இது மூணு மூணு தத்துவத்யம் சித்து அசித்து ஈஸ்வரன் இதுதான் மூணு தத்துவங்கள் ரகசியத்திரயம் எட்டெழுத்து மந்திரமான திருமந்திரம் ஜய மகாமந்திரம் சர்வ தர்மான் பரித்தோகம் இதத்தான் ரகசியத்யம்னு சொல்லுவார் மண்டபத்யம் ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் ஏழுமலை காஞ்சிபுரம் இத மூணத்தான் மண்டபத்ரயம்னு சொல்லுவார்கள் இதை போல ஒரு ஒரு திரயமா ஆச்சாரியன் கேட்டார் பிள்ளைக்கு ஒரு மூணு கூட தெரியல திரயம் திரயம்னா மூணு எந்த மூணும் தெரியல ஒன்னும் சேர்த்துக்க முடியாது போ அப்படின்னு தள்ளுட்டார் ஆச்சாரியன் பிள்ளைக்கு போவோம் எப்படி இல்லன்னு விட்டார் போற போக்குற ஒரு கேள்வியா நல்லா கேட்டுட்டு போவோம் அப்படி நினைச்சி ஆச்சாரிய தாபத்திரயம் உள்ளது அந்த தாபத்தை போக்கிக்கிறதுக்கு வழி தெரியாது நீர் இன்னும் கொதிப்ப வளர்த்து விட்டுட்டீர் தாபத்திரயம்னா முக்கொதிப்புகள் மூன்று கொதிப்பு நாமா நமக்கு தேடிக்கொள்ளும் ஆபத்து இது எத்தனையோ கொதிப்பு தெய்வமா பார்த்து நமக்கு கொடுக்கிற ஆபத்து அது ஒரு கொதிப்பு இயற்கை சீற்றத்தாலே ஏற்பட்டும் ஆபத்து கொதிப்பு வியாதியெல்லாம் ஏற்படுறது நாமே தப்பானதை சாப்பிடுறோம் வியாதியை தேடிக்கொள்ளுகிறோம் கொதிப்பு இயற்கை சீற்றம் ஆழிப்பேரலை வந்துடுறது பூகம்பம் வருது சூறாவளி வந்துடுறது சீற்றம் இப்படி ஒன்னொன்னுனால நமக்கு கொதிப்பு இந்த கொதிப்பெல்லாம் தாண்டணும் இந்த மன கொதிப்பைத்தான் இந்த இடத்துல மாச்சரியம் சொல்றார் யார் கொதித்திருப்பவர்கள் யார் கொதிக்காமல் இருப்பார்கள் இப்ப நாம ஒரு படிக்கட்டு பார்க்க போறோம் எப்பப்ப மன அழுத்தம் ஏற்படுறது எப்ப மன கொதிப்புறது மனத்தில் ஆசை ஏற்படும் மனத்தில் அடிப்படை இது என்னோடதுங்கிற எண்ணம் இத நான் நடத்த வேண்டும்ங்கிற எண்ணம் இதை நான் விரும்புகிறேன் இதை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இந்த அடிப்படை எண்ணம் சற்று வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் இது அப்பறம் பன்னியாகணும் அப்படிங்கிற வெறியாக துடிப்பாக அது அந்த துடிப்பில ரொம்ப உழைப்போம் ஒரே வேலையா அதையே பார்த்துட்டு அப்படி ஆக ஆக அது மன அழுத்தத்துல கொண்டு போய் விடுறது அதை தவிர இன்னொன்னு நினைக்காம இருந்துருவோம் அந்த மாதிரி அப்போ இயற்கையை பார்க்க தோணாது இருக்கிற மக்களை பார்க்க புத்தகம் படிக்க எந்த காட்சியும் ஈடுபடுறதுக்கு தோணாது ஒரே தெரியும் அதுலயே மனம் ஈடுபட்டு போச்சுன்னா அப்படி இருக்க இருக்க மனம் அழுத்தம் ஏற்படுகிறது அப்ப மெதுவா டிப்ரெஸ் ஆயிடுறோம் இல்லா இந்த விதமா யோசிச்சு பாருங்க ஒரு மனஸ்தாபம் மனஸ்தாபம் மனக்கொதிப்புள்ளாலும் அவர் அப்படி என்ன திட்டிருக்க கூடாது இவன் நினைக்கலாம் என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி எடுத்து பேசியிருக்க கூடாது அவர் நினைக்கலாம் இந்த கொதிப்ப உடனே தண்ணீர் ஊற்றி அணைக்கணும் அப்படி இல்லாமல் விசிறி விட்டுடுவோம் இது நாமே விசிறி விட்டுப்போம் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரர் எழுத்து வீட்டுக்காரர் இருக்கார் விசிறியே கையில வச்சிருந்தே இருப்பார் அவ தங்களுக்கு விசிற்கா விசிறி வைக்கல அது மின்சாரம் இருக்கோ இல்லையோ விசிறி வச்சுக்கல அவ விசிறி வச்சிருக்கிறது எந்த வீட்டுல கொஞ்சம் புகை ஆரம்பிக்கிறது விசிறி விடலாம் அப்படிங்கறதுக்காக சில பேர் இருக்கலாம் முதல்ல அவள் அடையாளம் கண்டுகொண்டு வீட்டுக்குள்ள சேர விடாம இருக்க வேண்டும் என்னவோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணீர் ஊற்றலாம் அணைத்து விடலாம் அதுக்கு குறுக்க இன்னொரு வர வச்சா அப்ப இவா ரெண்டு பேருக்கு நடுவுல இல்லாத நம்பிக்கை அவளிடத்தில் அவனுக்கும் அவனிடத்தில் அவளுக்கும் இவாழ்கிட்ட இல்லாத நம்பிக்கைக்கு குறுக்க இன்னொருத்தர் வந்து பேசலாமா பேசலாம் பேசறதுக்கு வரார் ராமானுஜர் பேசறதுக்கு வரார்னா ஓ நம்ம நன்மையில கருத்து இருக்கிறவா கண்டிப்பா பேசப்படலாம் வர்றவன் விசிறுவதற்காக வரப்போகிறான் அது கிட்டிகே சேர்க்கக்கூடாது அப்ப மனஸ்தாபம் மனஸ்தாபம் ஒருத்தொருக்கு ஒருத்தல் புரிதல் இல்லாதபடியாலையும் எனக்கு எவர் பேசிர் அப்படிங்குற எண்ணம் வலுக்கிறபடியாலையும் தாபம் ஏற்படாது இது ஒரு வகையான தாபம் அப்ப உன்ன அடையணும்னு ஆசைப்பட்டு அதுக்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் அத பண்றோம் அப்படின்னாலும் தாபம் கொதிப்பு ஏற்படும் ஒரு விஷயத்த ஒண்ணுமே வேண்டாம் அப்ரஸிவ்னஸ் சொல்றேன் ரெண்டு டிஸ்க் இப்படி சுத்தி சுத்தி போயிட்டே இருக்குன்னா அது வெறித்தன வேகத்தோட சுத்தினா உள்ள உடனே வெப்பம் ஏற்பட்டு போக முடியும் இப்ப மெஷின்லாம் அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அத போல உள்ளியே நினைச்சு சுத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பா வெப்பம் ஏற்படும் அதுக்கு கிரீஸ் இடறதுக்காகத்தான் மத்தெல்லாம் வெறும் வாழ்க்கையை பத்தியே நினைச்சிருந்தோம்னா வெறும் பணத்தை பத்தியே நினைச்சிருந்தோம்னா மனக் கொதிப்பு தான் ஏற்படும் ஆனா பக்திய பத்தி நினைக்க ஞானத்தை வளர்க்க கோவிலுக்கு போக பகவானை தியானம் பண்ண கொதிப்பு தன்னடையே அடங்கி போகும் ஆக மன கொதிப்புங்கிறதே ஒரே விஷயத்த வெறித்தனமா நினைக்கிறதோ அடுத்தது ஒருத்தொருக்கருத்தர் ஏற்பட்ட மனத்தாபம் ஒருத்தொருக்கொருத்தர் ஏற்பட்ட சண்ட சச்சரவு அதனாலேயோ ஏற்படும் இன்னொன்னும் பாசிபிள் நமக்கு பிடிக்காத ஒரு வேலை ரொம்ப செய்யும்னு வச்சுங்க சில பேருக்கு இப்ப இந்த ஆபீஸ்ல அந்த வேலை பிடிச்சிருக்காது அதுதான் அடிக்கடி மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க உனக்கு பிடிச்ச வேலை பாக்கறியா மென்டல் சாட்டிஸ்பாக இருக்கா பணம் வருதுன்னு மட்டும் வந்துட்டா கூட என் மனசுக்கு அந்த வேலை செய்ய பிடிக்காத போச்சு அப்பவும் மனக் கொதிப்பு வேலை தப்பு தப்பா பண்ணுவோம் எரிஞ்சு விழுவோம் ஆபீஸ்லயும் எரிஞ்சு விடுவோம் ஏன் சாந்தி இல்லை மனத்தில் கொதிப்பு இருக்கிறபடியாலதான் இத்தனை ஆபத்துமே ஒரு வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறோம் அதை பார்த்த உடனே சாமி அது முடியல ரொம்ப கட்டி ரொம்ப ஆயாசமா போச்சு ஆயாசம் மனத்துல தெரிஞ்ச ஆரம்பிச்சிருவோம் மனக்கோடப்பம் வரும் மனத்துல கொதிப்பு ஏற்படும் இதே என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ரெண்டு மாசமா அலையோ அலைச்சல் ஒரே அலைச்சல் அவரை பாத்து சுவாமி மன ஏதான் கொதிச்சு போச்சானே அவர் சொன்னார் எனக்கு என்ன சுவாமி மதக்கொதிப்பு நான் ஆனந்தமா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன் ஒரு கொதிப்பும் இல்ல அவர் இடத்துல கேட்டேன் இல்லையே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆபீஸ்ல போய் உழைச்சேன் ஒழைச்சேன் வேலை நட்டி முறிச்சுது மனக்கொதிப்புன்னு சொன்னீரே அதை விட இங்க பெண்ணுக்கு கல்யாணம்னா வேலை அதிகமா இருந்திருக்குமே சமையல் காலை பார்க்கணும் வாத்தியார் சுவாமியும் பாக்கணும் சத்தாரம் பண்ணணும் தேங்காய் வெத்திர பாக்கு கட்டெல்லாம் போடணும் ஜான்வாசுக்கு ஏற்பாடு பண்ணணும் வரவாழக்கெல்லாம் பத்திரிகை வைக்கணும் கூப்பிடணும் ஒத்துரும் கோவிச்சுக்காம இருந்து விடணும் எவ்வளவு வேலை இத்தனை வேலையும் பண்ணிடு மனக்கொதிப்பே வரலையான்னா அவர் சட்டன்னு பதில் சொன்னார் என் பொண்ணு கல்யாணத்துக்கு திருப்தியா உழைச்சேன் அப்படி இருந்துச்சு எனக்கு எப்படி மனக்கொதிப்பு வரும் உடனே வித்தியாசம் பாருங்க ஓஹோன்னு உடல் ரீதியா உழைச்சத்துக்காக மட்டும் கொதிப்பு வந்துடாது அது பிடித்த உழைப்பாக இருக்கிறது அவர் என்ன நினைச்சுக்கிறார் எனக்கு பிடிச்சு எனக்கு இன்பத்தை கொடுக்குற வேலையை பார்க்கறேன் அப்ப எனக்கு எனக்கு மத கொதிப்பு சொல்லுடுவர் ஆனா அதையே கேட்டு சொல்லலாமா இருக்கும் மனசுல கொதிப்பு விட உடனே வைத்திய என்ன தெரியுமா சொல்லுவார் அவர் மனக் கொதிப்பு இல்லாமல் இருந்திருக்கலான்னு அவருக்குறோம் அந்த கல்யாணத்துக்கு ஒரு இடத்துல இத்தனை இத்தனை மணிக்கு வாத்தியார் சாங் வரையன்னு சொல்லிருந்தார் மணிக்கு நிச்சயார்த்தம் ஆரம்பம் ஒன்ரை மணிக்கு வரல வரல சத்தம் ஆனந்தமா கல்யாணம் பண்ற இடத்துல வரட்டும் அதுக்கு கூண்டு வரத்தான் போறார் வேணும்னா அவரோடய நிறுத்தி வச்சிருக்கோம் அப்ப ஆனந்தமா நடத்துற இடத்துல போய் டென்ஷன் ஒரு வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தேவையற்ற மனப்பொதிப்பை நம்ம ஏற்படுத்திக்க வேண்டாம் எந்த இடத்துல இருக்கிற செய்வோம் ஆனந்தமா இருக்கிறதுக்கு பழகிக்கணும் எங்கேயுமே டென்ஷன் கூடாது டென்ஷன் கூடாதுன்னா ட்ரெயினுக்கு போற சேவ் டென்ஷன் கூடாது அப்படின்னு சொல்றது சீக்கிரம் கிளம்புங்கோ போங்கோ இல்ல விட்டு போச்சா இருக்கட்டும் நாளைக்கு போறேன் அப்படிங்கிற அளவுக்கான குறைச்சு விடணும் இல்லையா ட்ரெயின் இல்லையா பஸ்ல போயிட்டு போறேன் இப்ப நம்ம ரிசர்வேஷனே பண்ணாம ட்ரெயின் ஸ்டேஷன் போனா நம்பிக்கையோட போவோமா ரிசர்வேஷன் பண்ணிருக்கோம்னு தானே ட்ரெயின்ல ஏற போறோம்னு போறோம் ஆனா ட்ரெயின் நம்ம போறதுக்குள்ள போயிடுத்து டென்ஷன் ஆயிடுவோம் அப்ப நினைக்க வேண்டியது என்ன ரிசர்வ் பண்ணாட்டா அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போய் பாக்க போய் பார்த்து போறோமே வாழ்க்கையில பல விஷயத்த சுலபமாகத்தான் எடுத்துக்கணும் இந்த ஒன்னொன்னு ஆரம்பிச்சோம் மன கொதிப்பு வந்தே தீரும் கொதிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு மோட்சத்துக்கு வழியே தெரியல எப்படி தர்ம புரியல அச்சராதி மார்க்கம் எங்க இருக்குன்னு தெரியலே வைகுண்ட ஒத்துருமே பாக்கல இதுக்கு நாம டென்ஷன் ஆறுதே இல்லை இதுக்கு எந்த மன இல்லை அப்ப மனமெல்லாம் கொதித்து போகிறது என்னால் பிடிச்சதை செய்யறமா பிடிக்காத செய்கிறமா உழைச்சு செய்யறமா பண்ணிட்டு இருக்குமா இன்னூத்தரை பத்தி கவலைப்படாமல் நம்ம பத்தி முதல்ல கவலைப்பட்டு நாம ஒரு காரியத்தை நன்னா பண்ணிட்டோமா போதும் அந்த சிந்தனம் வந்தாலே சோர்வா அன்றுபடும் மன இல்லாம இருக்கலாம் அப்ப ஆனந்தமா இருக்க பழகிக்கணும் டிப்ரெஷன் டிப்ரஷன் எதனால மென்டல் டிப்ரஷன் வருது முதல்ல நாம தனி நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சுடுவோம் இல்ல எல்லாரும் நம்மள என்னமோ கேவலப்படுத்துறா அப்படின்னு நினைத்து கொண்டு விடுவோம் யாரு நம்மள தெரியும் பாக்க போற நாமெல்லாம் வெறும் கருவேப்பலையாட்டம் ஒத்திற்கு நாம வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கோ இது ஒன்னொன்னும் டிப்ரஷன்ல கொண்டு போய் விட்டுடும் நமக்கு ரொம்பாதவர்கள் அருகில் வந்து விட்டாலோ இதெல்லாம் டிப்ரெஷனுக்கு ஒருத்தரே ஒருத்தர் எப்போதும் கூட இருக்குத்தான் போறார் அவர் விட்டுட்டு போகவே போறதில்ல நம்ம பிரித்தெடுத்தா கூட பகவானின் நம்மையும் ஒரு நாளும் பிரிப்பதற்கு இயலாது இந்த எண்ணங்களைத்தான் வளர்த்து கொண்டாகணும் அவர் இருக்கார் தெரியறதே பெரிய சொன்னனே ஒருத்தர் அநாசகல் கிடையாது ஸ்ரீநாதனாக அனைவருக்கும் லக்ஷ்மிபதியான பகவான் இருக்கிறான் நினைக்க நினைக்கத்தான் ஹிருத்து ஹிருதயத்தில் இருக்கிற தாபம் அத்தனையும் தொலைந்து போகிறது அருத்தாப நாசினியாய் வைத்திய வீரராக பெருமாளிருந்து நம்முடைய மனத்தில் இருக்கும் கொதிப்புக்களை எல்லாம் போக்குகிறான் மனக்கொதிப்பு ஏற்பட்டாலே வாழ்க்கை குடும்பம் நன்னா இருக்காது எப்ப பார்த்தாலும் சாட்டிஸ்பையே ஆக மாட்டார் சுவாமி கொதி சிந்தையே திருப்தியே இருக்காது பல இடத்துல பார்க்கிறோம் ரொம்ப ஆச்சரியமா ஆனந்தமா உற்சவம் நடந்துட்டு இருக்கு ஆனந்தமா யாத்திரை போயிட்டு இருக்கும் அப்படின்னா திருப்தியா எல்லாருக்கணும் என்னவோ என்னவோ இது ஒழுங்கா இருக்கணுமே அப்படி இருக்கணுமே இப்படி இருக்கணுமே இப்படி நினைச்சுட்டா மனக்கோதி தோந்துடும் கல்யாணம் கல்யாண டென்ஷன் அப்படின்னு உடனே சொல்றோம் ஏன்னா கல்யாண டென்ஷன் ஒரு வார்த்தை முதல்ல உண்டா அதுக்கு டென்ஸ் ஆகணுமா இப்போ என்ன நம்ம டென்ஷன் நினைச்சுக்கிறோம்னா நடந்துடும் நடந்துடும் அப்படிங்கிற கவலை என்ன இத்தனையும் நன்னா நடந்துன்னு தானே வந்திருக்கு இத்தனை நன்னா நடந்தா போல இன்னொன்னு நன்னா நடக்கத்தான் போறது நடந்துடுமா நடந்துடுமாங்கிற பயத்தை டென்ஷனா மாத்தி மனக்கொதி பார்க்க வேண்டியதே இல்லை தானே ஆறு இருந்தோம் என்னால் பகவான் நடத்தி கொடுக்கிறார் ஆக மனக்கொதிப்பே மாத்தர்யம் அதுவே ஒரு மென்டல் டிசார்டர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுறது ஆனந்தமா இந்த வாழ்க்கையை நடத்தலாம் தான் இந்த கேள்வி இந்த பதில் இத்தோடே இனி மேற்கொண்டு அடுத்த கேள்விக்காக காத்திருப்போம் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னா உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் உங்கள் மொபைலில் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்